தவ உமசம் மீதிச்சாஜம் பாமம் எ துவஸஸ்வா உமசா அஹம் மேதிச்சாஜம் பாதத்தை திமம் எதா திமாத்துன்னு ஒரு பாடம் இருக்குது திமாத்து ரெண்டும் ஓகே அப்படி இல்லை ஆதி போட்டால் வேறு ஏதாவது சில இதெல்லாம் சொல்லணும் அது என்னென்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கு வம்பு இல்லை என்னன்னா திக் சேஃப் அப்படின்னா அதில் பிரமம் வேண்டான் இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறதுன்னா கேட்கலாம் ஒருத்தன் சொல்லலாம் அப்புறம் அகங்காரம் மமக்காரமெல்லாம் இருக்கேன்னா அகங்கார மமக்காரமெல்லாம் என்னென்ன எரிஞ்ச கயிறுக்கு சமானம் அகங்கார மமக்காரம் எரிஞ்ச கயிறுக்கு சமானம் அகங்கார மமக்காரம் பிரம்மத்தில் கிடையாது அகமிதம் மமேதமிதி நைசர்கிக்கோயம் லோக வியவஹாரா அகமேதேஷாம் மம இதெல்லாம் இது ரொம்ப முக்கியமாக யூஸ் பண்ணுவார் பிரம்மசூத்திரம் தொடங்குகிற போது தான் சொல்கிறார் அகமிதம் மமேதமிதி ஆரம்பிக்கிறபோது அவர் ரெண்டு விஷயம் சொல்கிறார் நான் நீ என்பது உண்மை அல்லன்னு ஆரம்பிப்பார் நான்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 அப்படின்னு எல்லா ஆரம்பத்திலருந்தே இந்த குழப்படி தான் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்வார் நைசர்கிக் கோயம் லோக விவகாரம் இது வந்து பிரம்மசூத்திரம் தொடங்குகிற போது இன்ட்ரடக்ஷனில் அதே மாதிரி பகவத்கீதையிலையும் கிருஷ்ணருடைய உபதேசம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் சங்கராச்சாரியார் சொல்கிறது என்னென்னா அர்ஜுனனுக்கு ஒரே குழப்பம் என்ன தெரியுமோ நான் அகம் நான் இவர்களைச் சேர்ந்தவன் இவர்கள் என்னை சேர்ந்தவர்கள்ங்கிற அறியாமையினால்தான் அவனுக்கு குழப்பங்கிறார் அகம் ஏதேஷாம் மம ஏத்தே என என்னுடையவர்கள் இவர்கள் நான் இவர்களுடையவன் அப்படிங்கிற எண்ணத்தினால தான் துன்பமேன்னு ஆரம்பிக்கிறார் உபனிஷத்துக்கள்னையும் அங்கங்கே சொல்லுவார் இந்த ரெண்டு டெக்ஸ்ட்டும் ஒரே டெக்ஸ்ட்டாக இருக்கிறதுனால இன்ட்ரட்ஷன்லேயே சொல்லிவிடுறார் சங்கராச்சாரியர் அது மாதிரி இங்கேயும் பாருங்கள் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு அர்த்தத்தை பார்ப்போம் தத்துவஸ்வரூப அனுபவாத் தத்வஸ்வரூப அனுபவாத் அனுபவமாக இருக்குது இது இப்போ நம்ம பேசுகிறது என்னதுன்னுட்டால் ஏதோ எங்கேயோ போய் இதெல்லாம் படிச்சுருக்கோம் இதெல்லாம் வெறும் தியரி பிராக்டிக்கல்லாம் ப்ராக்டீஸ் எல்லாம் பண்ணணும் அப்புறம்தான் அது வருங்கிறதே தப்பு படிச்சுட்டுருக்கிறது தான் ப்ராக்டீஸே படிக்கிறதே தான் ப்ராக்டீஸ் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க இது தியரி உட்காந்து கண்ணை மூடி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா கண்ணை திறந்துன்ட்டு நாம் பண்ணுற அக்கிரமத்தெல்லாம் விசாரம் பண்ணணும் அக்கிரமென்னா என்னது பேசுகிற விவகாரம் நம்முடைய பேச்சில் இருக்கிறத முழிச்சுட்டு இருக்கிற போது விசாரம் பண்ணணுமே தவிர விசாரம் பண்ணி புரிஞ்சின்றத வேணால் இடத்துல உட்காந்து யோசிச்சுரு படித்ததை கிளாஸ் முடிஞ்ச அப்புறம் வேணால் யோசிச்சுரு வந்து ஞாபகம் வச்சுக்கணும் படிக்கிற போதே ஆசிரியரே உதவி செய்கிறாரு இது ப்ராக்டீஸ் வேறு தியரி வேறு கிடையாது தியரி ப்ராக்டீஸ்லாம் மற்ற சப்ஜெக்டுக்கு தான் இதில் வந்து தீரியது தான் ப்ராக்டீஸும் இதுதான் ஆகையினால இது விசாரம் எதை பற்றின விச்சாரம் என்னை பற்றின விசாரம் என்னுடைய அவஸ்தைகளை பற்றின விசாரம் எல்லாருக்கும் இந்த அனுபவம் தான் இருக்குது யாரை கேட்டாலும் நீ நீ சாப்பிட்ற நீ சாப்பிட்றில்ல நீ சாப்பிட்ற நான் சாப்பிட்ற நானும் சாப்பிட்றேன் நீ நீ அழுகிற இல்லை ஆமாம் அண்ணன் அழுகிறேன் நானும் அழுகிறேன் நீயும் சிரிக்கிற இல்லை ஆமாம் சிரிக்கிறேன் நானும் சிரிக்கிறேன் உனக்கும் கோபம்லாம் வருதில்லை ஆமாம் வருது எனக்கும் வருது எல்லோருக்கும் நான் உங்களுக்கு என்ன ஒருத்தரை மாத்திரம்தான் கேட்குறேன் சுவாமி அப்படின்னு நினச்சிக்காங்கண்ணா உனக்குன்னு நான் சொல்கிறேன் உங்கள் ஒரு ஒருத்தரையும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஒரு ஒருத்தரையும் தான் சொல்கிறேன் உனக்கும் கனவெல்லாம் வருதில்லை ஆமாம் எனக்கும் வருது உனக்கும் தூக்கம் வருதில்லை வருது உனக்கும் நான் இருக்குல்ல ஆ எனக்கும் நான் இருக்கு அப்போ நம்ம எல்லோருக்கும் எக்ஸ்பீரியன்ஸு ஒரே மாதிரி தானே இருக்குது எனக்கு இருக்கிறபோது நான் சாந்தமாக இருக்கிறவோ நீ கோபமாக இருக்கலாம் அப்படி இருந்தால் தான் வாழ்க்கை நல்லா இருக்கும் நீ கோபமாக இருக்கிறபோது நான் சாந்தமாக இருக்க நான் கோபமாக இருக்கிறத நீ சாந்தமாக இருக்க இப்படி ஒரு ஒரு வெரைட்டி இருந்தால் தான் சினிமாவே ஓடும் ஆனால் இந்த அனுபவத்தை எல்லாம் உட்காந்து நேரம் போட்டு ரூம் போட்டு யோசிக்கிறதுங்கிறான் பசங்கள்லாம் ஏதோ ஜோக் இருக்கான் அதனால் இப்போ நம்மளாம் என்ன பண்ணுறோம் ஹாலில் வந்து ஒரு மணி நேரம் உட்காந்து யோசிக்கிறோம் ரூம் போட்டு யோசிக்கிறோம்னு சொல்கிற மாதிரி இப்போ நம்மெல்லாம் உட்காந்து யோசிக்கிறோம் ஏதோ நம்ம புஸ்தகத்தை வேறு வச்சுட்டு ஆத்மபோதம் புஸ்தகத்தை வச்சுட்டு யோசிக்கிறோம் யோசிக்கிறப்போ புரியறது நம்ம அனுபவமே புரியறது நமக்கு வந்து என்னது துவைத்த அனுபவமும் இருக்குது அத்வைத்த அனுபவமும் இருக்குது துவைத்த அனுபவம்னால் என்ன ஜாகிரத்து சொப்பனம் சுசுப்தி அத்வைத அனுபவம் ஆனால் அந்த அத் அது அனுபவம் வார்த்தைக்காக சொன்னீங்க ஓஹோ அத்வைத அனுபவம்னா சுஷுப்தி போல் இருக்குது அப்படின்னு உடனே சாப்பிட்டுட்டு தூங்கி விடலான்னு நினச்சிக்காரிங்க அத்வைத்த அனுபவத்தில் பிரச்சனை இல்லை நமக்கு அத்வைத ஞானந்தான் அத்வைத அனுபவம் இருக்குது அதை தான் சொல்ல அனுபவத்தை விசாரம் பண்ணி போடுறோம் தத்துவஸ்வரூப அனுபவாத் அனுபவ விசாரேணன் அர்த்தம் அனுபவ விசாரத்தினால் அப்படின்னு போடுறோம் அதனுடைய ஸ்வரூப அனுபவத்தை ஆராய்ச்சி பண்ணுவதனால் அனுபவாத் அஞ்சசா உத்பண்ணம் ஞானம் அனுபவாத் உற்பம் ஞானம் விசாரம் பண்ணால் என்னாகுறதுனா ஞானம் ஏற்படுறது இப்போ சாஸ்திரம் நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ நம்ம யாரை பற்றி படிக்கிறோம் ராம ராமரை படிக்கிறோமா கிருஷ்ணரை பற்றி படிக்கிறோமா பீமனை பற்றி படிக்கிறோமா யாரை பற்றி படிச்சுட்டுருக்கோம் நம்மளை பற்றி படிக்கிறோம் என்னை பற்றி படிக்கிறேன் நான் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறபோது என்ன நான் என்னை பற்றி நான் படிக்கிறேன் உங்களை பற்றி நீங்கள் படிக்கிறீங்க இந்த பாடம் நடந்துகிட்டுருக்குறபோது அவங்க அவங்கள பற்றி அவங்கவுங்க படிக்கிறோமா இன்னொருத்தரை பற்றி படிக்கிறோமா பாடம் படிக்கிற போது நான் நான் உங்கள் நான் என்ன பண்ணுறேன் நான் நான் சத்தமாக நீங்களெல்லாம் என் கூட சேர்ந்துட்டு சிந்திக்கிறீங்க நீங்களும் சத்தம் போட்டால் கிளாஸ் நடத்த முடியாது ஆனால் நீங்கள் எல்லோரும் உட்காந்து இப்போ கேட்டுருக்கீங்க நான் என்ன சிந்திக்கிறேனோ அதைத்தானே நீங்களும் சிந்திக்கிறீங்க நான் சத்தம் போட்டு சிந்திக்கிறேன் அதே தான் நீங்களும் திங்கிங் நீங்கள் வந்து என்னென்னா சவுண்ட்லெஸ் திங்கிங் அவ்வளோதான் லவுடு திங்கிங் அது இல்லாமல் நீங்கள் திங்க் பண்ணுறீங்க ஒரே விஷயத்தை தான் திங்க் பண்ணுறோம் திங்க் பண்ணுறபோது யாரோ நீங்கள் நீங்கள் என்ன ஏன்னுக்கிறீங்களா நான் உங்கள நினைக்கிறேனா அவங்க அவங்க அவங்கவுங்கள நினைக்கிறோம் புரியுறது சுவாமி புரியுறது பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லின்றீர்கள் புரியுது சுவாமி அப்போ நம்ம அனுபவத்தை தான் விசாரம் பண்ணுறோம் நம்ம அனுபவத்தை விசாரம் பண்ணுறவு தெரிகிறது நம்ம அனுபவம் சைதன்யம் நான் உணர்வாக இருக்கிறேன் என்னுடைய அகங்காரத்தை உணர்கிறேன் மமக்காரத்தை உணர்கிறேன் உள்ளத்தை உணர்கிறேன் தனித்தன்மையை உணர்கிறேன் அதனால் இது நான் நான் உணர்கிறேன்னு சொல்கிற போது உங்கள் அத்தனை பேருக்கு உணர முடிகிறதா இல்லையா உங்கள் தனித்தன்மையை நான் என் தனித்தன்மையை உணர்கிறேன்னு சொல்கிறேன் அதே நேரத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சொல்கிறது புரியறதா இல்லையா உரியதான்னு நினச்சுருக்கேன் தலையாட்டுறதெல்லாம் பார்த்தா அப்போது அந் அனுபவாத் அந்த வார்த்தைக்காக சொன்னேன் தத்ஸ்வரூப தத்வஸ்வரூப அனுபவாத் உற்பத்தம் ஞானம் இப்போ உங்களுக்கு ஞானம் வந்துதான் இல்லையா வேறு எங்கேயா போனப்பறம் ஞானம் ரொம்ப இல்லை நீங்கள் வகு நே போது ஞானம் வரல வீட்டுக்கு போய் செருப்பெல்லாம் கட்டி அப்புறம் உள்ளே போய் இந்த ஏதோ ப சாமானியோட சடனாக வந்து இது பாருங்க ஞானம் இங்கே பாடம் சொல்கிற போது வரலை வரலாம் அப்படி ஆகலாம் சில சமயம் வந்து அது கம்மியு அது வந்து என்ன வால் மாத்திரை நுழையிலேன்னு அந்த பாடம்லாம் இருக்குல்ல அது மாதிரி அது மாதிரி கொஞ்சம் நேரங்கள் கழித்து அது தோணும் சில சமயம் இப்படி ஆகலாம் முத முதல்ல பாடம் கேட்குறவங்களுக்கு அப்படியெல்லாம் ஆகும் தொடர்ந்து பாடம் கேட்டுருக்கிறவங்களுக்கு அப்படி முத முதல்ல கேட்குறவங்களுக்கு புரிஞ்சும் புரியாமலும் அது என்னவோ மாறி இருக்கும் என்னையோ அது க்யூலியராக இருக்குது ஏதோ ராமாயணம் சொல்லுவார் மகாபாரதம் சொல்லுவார் அப்படின்னு நம்மளையே தாக்குறாரே அப்படின்னு சொல்லத்தோணும் ஆஹ தத்வஸ்வரூப அனுபவாத் அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கணும் தத்ஸ்வரூப அனுபவாத்துனா நெர்த்தம் பிரம்மஸ்வரூப அனுபவாத் அகம் பிரம்ம அஸ்மி சாஸ்திரம் யாரை பார்த்து சொல்கிறது என்ன பார்த்தான்னு சொல்கிறது கேட்குறவனை பார்த்து தான் சொல்கிறது தத்துவ மசின்னு தத்துவ மசின்னு ஒன்று திரும்பி பார்க்கக்கூடாது தத்துவ மசின்னா தத்து தத்துவமசி அப்படின்னா என்ன அர்த்தம் தத்துனா அது தொங்னா என்ன நீ ஆகிறாய் ஆகிறாய்ன்னு உடனே அது நீ ஆகிறாய் அப்படின்னு அது நீ ஆகிறாய் ஏன்னா அந்த புஸ்தம் அது படித்த தத்துவ மசிங்கிறது என்னென்னா அது உபனிஷத்தில் இருக்குது அந்த தத்துனா அது வந்து அது வந்து ப்ரோ நவுன் பிரதிப்பெயர் சொல் எதை சொல்கிறது அதுன்னு எதை வேணாலும் சொல்லாமே அதுன்னு சொல்லி எதை வேணாலும் சொல்லலாம் இப்போ திடீர்னு முத முதல்ல தத்துவ மசின்னு கேட்டான்னா மொட்டையாக தத்துவ மசினா கஷ்டந்தான் சம்ஸ்கிருதம் தெரிஞ்சால் வச்சுங்களேன் தெரியும் வேறு கான்டெக்டே தெரியாது அப்போ வந்து அவர்த்த என்ன நினைக்கிறான்னா தத்துவமசி அப்படின்ன உடனே தத்து என்றால் அது தொம் என்றால் நீ ஆகிறாய் ஆகிறாய்ன்னா அதுவாக ஆகிறாய் இருக்கிறாய் அது நீ ஆகிறாய் அப்படின்னொடனே இப்படி திரும்பி பார்த்தா பின்னாடி ஒரு கழுது இருக்கு ஏன்னா இப்படி அது நீ ஆகிறாய் அப்படின்ன உடனே இப்படின்னு உடனே இப்படி இப்படி இப்படி கையை இப்படி இப்படி காமிக்கிறாரா காமிச்ச உடனே என்ன நினச்சிடும்ட்டா பின்னால் ஒரு கழுது நிற்கிறது அது நீ ஆகிறாய்ன்னு ஒன்று என்னது அந்நியாயமாக இருக்குது என்னை பார்த்து கழுதியாக இருக்கேன்ட்டார் அப்படின்னு தோணும் அது நீ ஆகிறாயின்னு எதை வேணாலும் சொல்லலாமே அது உபனிஷத்தை படிக்கணும் அது வந்து உபநிஷத்தில் வந்து சாந்தோக்கிய உபநிஷத்தில் ஆறாவது அத்தியாயத்தில் உத்தாலக மகர்ஷி பையனை பார்த்து அதுன்னு சொல்லி ஒரு வஸ்துவை சொல்கிறார் மெய்ப்பொருளை சொல்கிறார் அந்த மெய்ப்பொருளாக நீ இருக்கிறாய்ன்னு சொல்கிறார் அந்த மெய்ப்பொருளாக நீ இருக்கிறாய் அப்படின்னு அவர் சொல்கிறார் மொட்டையாக அதுன்னு சொன்னால் குழப்பந்தான் வரும் எதுக்கு சொல்கிறேன் தத் ஸ்வரூப அனுபவாத் இதெல்லாம் சொல்லிவிட்டேன் நான் ஒரு இடையில சொன்னேன் அவ்வளோதான் என்ன அது இன்னும் கண்டினியூட்டி போயிடுத்துன்னா நினச்சிக்காய் தத்துவ மசா த தத்வரூப அனுபவாது அப்படின்னு அர்த்தம் இந்த பாரு நீ நீ உடலா இப்படி பேசணும் நீ உடலா உயிரா உணர்வா அப்படின்னு கேட்டால் என்னங்க ரொம்ப தர்மசங்கடமான கேள்வியை கேட்குறீங்களே அப்படின்னு நீ உடலா உயிரா உணர்வா கல்வியா செல்வமா உயிரமா அப்படிங்கிற மாதிரி நீ உடலா உயிரா உணர்வா அப்படின்னு கேட்ட உடனே மூணும்தான் சொல்லிடக்கூடாது ஏதோ பா எல்லாருக்கும் பார்க்குற போது நான் உடலாக தெரிகிறேன் நான் என்ன ஆராய்ச்சி பண்ணுற போது நான் உடல் அல்ல உடலுக்குள்ளே இருக்கிற உயிராக ஒரு ஒரு கோணத்தில் ரொம்ப ஆழமாக ஆராய்ச்சி பண்ணுற போது நான் யாராக இருக்கேன்னா நான் உணர்வாக இருக்கேன் நான் மாத்திரமா உணர்வாக இருக்கேன் நீ உணர்வாக இருக்க எல்லாம் சர்வம் மாடு அதுன்னு எல்லாம் வந்து என்னது ப்ரிவியந்தரிசோபாந்திர திசாக எல்லாமே ஒரே வஸ்து தான் தான் இத்தனையும் இருக்குது உணர்வுங்கிற திரையில் தான் இந்த உணரப்படுபவைகள்ங்கிற சினிமா ஓடின்னு இருக்கு உணர்வு என்னும் திரையில்தான் உணரப்படுகின்ற உலகங்கள் உலகங்களாகிய மூவி போயின்ண்டே இருக்குது அப்படின்லாம் சொன்ன பிறகு சரி புரியறது ஆ தத்வரூப அனுபவாத் உற்பன்னம் ஞானம் இப்படி படிக்க படிக்க என்னாகிறது நமக்கு அறிவு ஏற்படுறதா இல்லையா மணி மணிக்கணக்காக உட்காந்து இப்படி விசாரம் பண்ணுறபோது நமக்கு என்ன ஏற்படுறதுன்னா ஒன்றும் ஏற்படலைங்கிறது தெரிகிறதுன்னா அப்படின்னா என்னாகும்னா ஏதோ பிரதிபந்தம் அது நான் பாட்டு நான் சொல்லிகிட்டே இருக்கேன்னா உங்களுக்கு அது கம்யூனிகேட்டே ஆகலேன்னு வச்சுங்களேன் அது யார் பிரார்த்தம்னா யார் பிராரப்தம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான் விஷயத்தை பேசிக்கிட்டே இருக்கேன் நீங்களும் உட்காந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க பார்த்தா எல்லோரும் சீரியஸாக கேட்குற மாதிரி தான் எனக்கு ஒரு தோற்றம் ஆகையினால நான் வந்து அப்படி பார்த்துன்னு கம்யூனிகேட் ஆச்சா ஆகலையா அப்படின்னா அது உங்களுக்கு தெரியும் உண்டாகுங்கிறார் தொடர்ந்து படிக்க படிக்க என்ன ஆகிறது நமக்கு உற்பம் ஞானம் தோன்றுகின்ற ஞானமானது அது எப்படி தோன்றுதான் என்ன சொல்கிறாருன்னா அஞ்சசா உத்பன்னம் ஞானம் அஞ்சசான்னா உடனே சரியான வாத்தியார் சரியாக சொல்லி கொடுத்தா சரியான மாணவனுக்கு அதையும் போடணும் சரியான மாணவனுக்கு சரியாக புரிஞ்சுடும் அதனால் சங்கராச்சாரியர் சொல்லுவார் ஆச்சாரிய பிரத்யகா சாஸ்திர பிரத்யேயகா சிஷ்ய பிரத்யேகான்னு சொல்லி கேனோபருஷத்தில் சொல்லுவார் அதாவது சொல்லி கொடுக்குற வாத்தியார் கேட்குற சிஷியன் சொல்லி கொடுக்குற சாஸ்திரம் அதை சொல்லி கொடுக்குற முறை இதெல்லாம் சரியாக இருந்ததுன்னா புரிஞ்சுக்கிறது எல்லாம் சரியாக இருந்தால் ஞானம் ஏற்பட்டுடும் அறிவு ஏற்பட்டுடும் அதான் சொல்கிறார் அஞ்சசா உற்பம் ஆஹா என்ன ரிலீஃப் தெரியுமா சுவாமிஜி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 அப்படின்னு சொன்ன உடனே என்ன ரிலீஃபுங்கிற ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே பள்ளு பாடுவோம் ஒரே ரிலீஃப் போராட்டம்லாம் ஓஞ்சி போச்சு நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறார் அஞ்சசா ஞானம் உடனே தோன்று ஞானமானது விசாரம் பண்ணினா உடனே ஞானம் வருங்கிறார் இல்லாட்டி நீ எது தப்பு இருக்குதுன்னு அர்த்தம் வைப்பெல்லாம் திறந்தாச்சு தண்ணியும் விட்டாச்சு திறந்தால் வரமாட்டேங்கிறதுனா எங்கேயோ அடைச்சிருக்கு அடைச்சி அடப்பை சரி பண்ணிடும் வந்துடும் அப்படின் தான் சொல்லுவோம் அது மாதிரி தான் அஞ்சசா அந்த ஞானமானது அந்த ஞானம் என்ன பண்ணுகிறதுன்னா அகம் அமேதிச்ச அஜானம் பாதத்தே பாதத்தே அகம் அமேதிச்ச அஜானம் பாதத்தே அகம் மம இதிச்ச அஜானம் அகம்னா என்ன நான் மமன்னா என்னுடைய இத்தினா என்ற அஜானம் அகங்கார மமகாரமாகிய அஜானமானது இல்லாட்டி அஜானத்தின் விளைவாகிய அகங்கார மமக்காரமானது பாதத்தே பாதத்தேன்னா என்ன அர்த்தம் பாதிக்கப்படுகிறது அதுக்கு ரியாலிட்டி போகிறதுன்னு அர்த்தம் எரிஞ்சு போன கயிறுக்கு சமானம் இந்த அகங்காரத்துக்கு வந்து துக்கமும் இல்லை சுகமும் இந்த அகங்காரம் என்னதுன்னா அகங்காரத்தையே நான் உண்மை இல்லைங்கிற போது நான்கிறதே உண்மையில் போது எனக்கு வந்துருக்கிற சனி உண்மையா நான்கிறதே உண்மை இல்லை இல்லை நான்கிறதும் உண்மை எனக்கு வந்துருக்கிற சனியும் உண்மைன்னா கிடையாது அப்பா அகங்காரமே கிடையாது அகங்காரம் மித்தியாங்கிற அர்த்தத்தில் சொல்லுது அகம் அமேதிச்ச அஜானம் பாதத்தை இந்த பாதத்தைன்னா அழிகிறதுன்னு அர்த்தம் இல்லை அறிவால் அழிக்கப்படுகிறது அறிவால் அழிக்கப்படுகிறது நிஜமாகவே போகலை இப்போ நான் பாடம் நடத்துகிற போது எனக்கு அகங்காரம் அகங்காரம் இருக்கா இல்லையா நான் என்னுடைய பாடம் இப்பொழுது என்னது என்னுடைய பாடம் என்னுடைய பாடம் அதை சொல்லணும் கொஞ்சம் அழுத்தி என்னுடைய பாடம் இப்போ ஆத்மபோதம் சொல்லுவது யார் நான் கொஞ்சம் கொஞ்சம் நான் நான் பாடம் நடத்துகிறேன் நீங்களும் என்ன சொல்லணும் நான் கேட்கிறேன் சொல்கிற போதே காணாம போயிடும் நான் கேட்கிறேன் நான் என்னுடைய என்னுடைய புத்தகம் என்னுடைய நகை இதெல்லாம் என்னதுன்னா படித்ததுக்கு பிறகு அகங்காரம் அமகாரம் இருக்குமா இருக்காதான் நான் படித்ததுக்கு பிறகு அகங்காரம் அமகாரம் இருக்கும் ஆனால் இந்த அகங்காரம் எப்படி சிவபெருமானுடைய கழுத்தில் பாம்பு இருக்கோ சிவபெருமானுடைய கழுத்தில் பாம்பு இருக்குது சிவபெருமானை ஏதாவது பண்ணுறதோ ஒன்றும் பண்ணுறது அது மாதிரி தான் நான் தான் சிவன் என்னோட கழுத்தில் இருக்கிற பாம்பு வேறு ஒன்றும் இல்லை இந்த அகங்கார மமக்காரந்தான் அது என்ன ஒன்றும் ஏன்னா நான் அகங்கார மமக்காரத்தை உக்காந்து ரூம் போட்டு யோசிச்சு பரவாயில் சொல்லி எப்போமே அவங்க கரண்ட் ஈவெண்ட்டு சொன்னா தான் எல்லாேருக்கும் சுவாரஸ்யம் லட் நான் பாட்டுக்கு ஏதோ அந்த காலத்து இது மாதிரி பேசிட்டு வந்து அங்காரம் அமகாரங்கள்லாம் யான் என்னதுன்னு சொல்லியிருக்காரோ இல்லையோ அது மாதிரி தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன்னு வச்சு புரியாது ரூம் போட்டு யோசிக்கிறவுடனே ஈஸியாக புரிஞ்சு விட்ரு இப்படி படித்து தெரிஞ்சின்ற உடனே அகம்மதிச்சா ஜானம் பாததே பாததே பாததே பாதத்தை சைலண்ட் மோட்டில் போட்டோன்னா பாதத்தை அது இருக்கட்டும் இருக்கட்டும் சைலண்ட் மோட்டில் போட்டால் சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டா என்னது சுசுப்தி சமாதி சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டா சுஷுப்தி இல்லாட்டி நெர்விகல்ப சமாதி இல்லைன்னா சைலண்ட் மோட்டில் போட்டால் என்னதுன்னா பாதா யாரையும் டிஸ்டர்பு பண்ணாது ஏன் ஃபோனு என்னையும் டிஸ்டர்ப் பண்ணாது யாரையும் எடுத்து பண்ணாரு அது மாதிரி இந்த அகங்க சரியாக கிடச்சிது அதுதான் இது பாதை சைலண்ட்டு மூடு ஈஸ் கால்டு பாதா அப்படி போட்டுடணும் பாதாங்கிற வார்த்தை நாசகாங்கிறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக அது அர்த்தம் டோட்டலாக அழிஞ்சு போய்டுது நான் வேதாந்தம் படித்த உடனே என்ன ஆச்சுன்னா திடீர்னு சுவாமி கரைஞ்சி உட்காந்துருந்தார் சீட்டில் பார்த்துட்டே இருந்தோம் கற்பூரம் கரையிற மாதிரி கரைஞ்சே போயிட்டார் திரும்பி பார்த்தா அங்கே நிற்கிறார் அப்படி கரையிற மாதிரி கரைஞ்சி போயிட மாட்டோம் அழிஞ்சு போக மாட்டோம் அதுக்கப்புறமும் நம்மள ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆனால் அதுக்கு சொல்ல போனால் என்னென்னா அகங்காரம் அமக்காரம் அதுக்கப்புறமும் கண்டினியூ ஆகும் வேதாந்த சிந்தனையோடு இருந்துகிட்டே இருந்தோம்மா இந்த அகங்காரம் மமக்காரத்துக்கு என்ன சொல்கிறது லேசாக போயிடும் மதிக்க முடிய மதிக்க மாட்டோம் அது அதனால் நம்முடைய அகங்காரம் மமக்காரத்தை நாமளே என்ன பண்ணுவோம் அளவுக்கு மீறி மதிக்க மாட்டோம் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் நம்ம அகங்காரம் அமகாரத்தை இன்னொருத்தர் மதிக்கணும்னு வேறே ஒரு ஒருத்தருக்கும் தன்னோடய அகங்காரத்தை இன்னொருத்தர் மதிக்கணும்னு நினச்சா அவங்க அகங்காரம் மமக்காரம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஏன் அகங்காரம் மமக்காரத்தை இன்னொருத்தர் மதிக்கணும்னு நான் நினச்சா என்னுடைய அகங்காரம் மமக்காரம் எவ்வளோ ஆழமாக இருக்கணும் ஆனால் வேதாந்தம் வந்து இந்த அகங்கார மமக்காரத்துக்கு என்ன சொல்கிறது வேட்டு வைக்கிறது அதனால்தான் வள்ளுவரும் ரொம்ப அழகாக சொன்னார் யான் எனது எனும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும் இங்கேயே போட்டுக்கலாம் அதை ஒப்பிடுகன்னு யான் எனது எனும் செருக்கு வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் மோட்சம்னு அர்த்தம் அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார் யதா திக் ப்ரமம் திக்ரமம் யதா திக் ப்ரமம்னால் நம்ம சில ஊர்களுக்கு போயிடுவோம் நமக்கு அந்த ஊருக்கு போன உடனே கிழக்கு எது நம்ம இருக்கிற இடத்துல கிழக்கேது மேற்கு எதுன்னு தெரியாது காலையில் எழுந்தோம்னா இதெல்லாம் நம்மளாக சேர்த்துக்கிறது மசாலா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 மேற்கு அப்படின்னு புரியறதில்லை ஆனால் சூரியன் இல்லைன்னா நமக்கு புரியறதில்லை சூரியன் வந்தவுடனே தசையை பற்றின பிரம எப்படி போகிறதோ அது மாதிரி இந்த அகங்கார மமகாரத்தை பற்றின ஜானம் வந்தவுடனே அகங்கார மமகாரத்தினுடைய சொரூபம் புரிஞ்சு போய்டுறது அந்த பிரம போயிடுறது நான் இது கிடையாதுன்னு நீங்கள் இப்படி என்ன பண்ணலாம் பிரம்ம ஜானம் ஏற்பட்ட உடனே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 அறியாமை நீங்குகிறது ஆத்மா நித்திய அனுபவமாக இருக்கு அந்த அனுபவமாக இருக்கிற ஆத்மாவே தெரிஞ்சுக்கிறதுனால ஆத்மா அனுபவமாக இருக்கக்கூடிய ஆத்ம புஸ்துவை பண்ணி தெரிஞ்சுக்கிறதுனால இந்த நான் எனது அகம் அமேதிச்ச அது அகம் அமாங்கிறதுக்கு காரணமான அஜ்ஞானமானது பாததே இந்த தனித்தன்மைக்கும் என்னுடையதுங்கிற தன்மைக்கும் காரணமான அகங்காரம் அமகாரத்துக்கு காரணமான அஜ்ஞானம் பாதிக்கப்படுகிறது அஜ்யானம் பாதிக்கப்படுறதுன்னா அகங்காரம் அமக்காரமும் பாதிக்கப்படுறதுன்னு புரிஞ்சுக்கணும் ஞானத்தினால பாதிக்கப்படுகிறது ஞானத்தினால் அழிக்கப்படுவது பாதிக்கப்படுவது சொல்லப்படும் நிஜமாகவே அழிஞ்சு போயிடுதுன்னு வச்சுக்கோ கூடேன் சரீரமே அழிஞ்சு போயிடுது வேதாந்தம் படித்த உடனே என்ன ஆச்சுன்னா சரீரமே அழிஞ்சு போயிடுதுன்னா நாசமாக ஆயிடுத்துன்னு அடித்தோம் ஆனால் சரீரமும் மனசும் விவகாரமும் தொடர்ந்து இருக்குது ஆனால் மனசில் இதை பற்றின அறிவு இருக்கிறதுனால ஆக பாதத்தை அதுக்கு பேர் பாதான்னு பேர் ஆக பாதி பாதிக்கப்பட்ட பிறகும் சரீரம் மனசு கண்டினியூ பண்ணோம் ஆனால் தெரியும் நமக்கு இது வாஸ்தவம் கிடையாது மித்தியா அகங்காரஹா மித்யா மமக்காரகா மித்யா ஜீவத்துவம் எல்லாம் அந்த ஞானத்தோடு இருப்போம் யசா திக் ப்ரமம் அதை சூரிய சூரிய உதயமானவுடனே எப்படி திக் ப்ரமம் போகிறதோ அதே மாதிரி இந்த ஜ்னானம் ஏற்பட்ட உடனே இந்த பிரம அகங்கார மமக்கார பிரமை நீங்கிவிடுகிறது என்பது கருத்து இனி ஜீவன் லக்ஷணங்களை சொல்வதாக ஸ்லோகங்கள் அமைகின்றன ஜீவன் முக்தி விதேகமுக்தி வரும் கொஞ்சம் ஆர்டர் இப்படிப்படி இருக்கும் பார்த்து புரிஞ்சுக்கணும்